सुदेशिकेंद्रं सूत्रकृतं मुनींद्रं भाष्यकृतं ீாமிகேந்திரம் சூத்திரீங்க முதல் பரமாத்மாந்த பூர்ண பூர்வம்மாயையயமேவ் பிரவிஷஜீவ வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரம் என்னன்னு சொல்லி பொதுவாக ஒரு ஸ்லோகம் சொல்லுவது பழக்கத்தில் இருக்கு அதில் முதல் வரி என்னன்னு கேட்டால் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மை பிரம்மம் ஒன்று தான் சத்தியம் மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியது இந்த ஜத்து நாம் அனுபவிக்கிற உடம்பு மனசு உலகம் எல்லாமே மூணு காலத்திலையும் இருக்கிறது இல்லை ஒரு காலத்திலருந்து இன்னொரு காலத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது மித்தியா அது மாத்திரமில்லை அந்த பிரம்மன் யாருன்னு கேட்டா நாம் பிரம்மன் ஜீவோ பிரம்மைவ அபரா இது ஒரு முக்கியமான வாக்கியம் ஒரு ஸ்லோகத்தினுடைய முதல் வரி இது அடுத்த வரியெலாம் இருக்கு அநேனவேத்தியம் சச்சாஸ்திரம் இது வேதாந்த டிண்டிமா ஆனால் இந்த முதல் வரியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரம்மம் ஒன்றுதான் மெய்பொருள் இந்த உலகம் ஒரு மாயத்தோற்றம் உண்மையில் ஜீவன் பிரம்மே இதைத்தான் நேற்றுக்கு நான் வேற ஒரு கோணத்தில் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் நாம் எல்லோரும் உண்மையில் நிறைவானவர்கள் குறைங்கிறது கிடையவே கிடையாது ஆனால் கேட்க நல்லா இருக்கே தவிர புரிய மாட்டேங்கிறது எப்போ ஒரு விஷயம் வந்து உண்மையாக இருக்குன்னு நமக்கு தோன்றி நமக்கு அது புரியலையோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த உண்மையாக புரிஞ்சுக்கிறதுக்கு விசாரம் பண்ணியா சாஸ்திரம் பொய் சொல்லாது மகான்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் ஆனால் நம்ம அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டால் குறையோடு இருக்கிறதாகத்தான் தோன்றுகிறது அது மாத்திரமில்ல அது ரொம்ப உறுதியாகவே இருக்குது நிறைய குறை இருக்குதுன்னு சொல்லி சாஸ்திரம் அதுக்கு நேரா உறுதியாக சொல்லுகிறது குறையே கிடையாதுன்னு சொல்லுகிறது அப்படி இருக்கும் பொழுது சாஸ்திரம் பொய்யாக இருக்க முடியாதுங்கிறதுனால அதை நான் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு அதை விசாரம் பண்ணினா என்ன கிடைக்கும்னு கேட்டா எனக்கு அது விசாரத்தை முறையாக பண்ணும் பொழுது நான் உண்மையிலேயே நிறைவானவன்ங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க ஒரு சந்தேகம் வருது ஒரு விஷயத்துலன்னு கேட்டால் என்ன பண்ணுறோம் சந்தேகத்தோடு இருக்கிறது சரியில்லை இந்த சந்தேகத்தை போக்கி ஆகணும் அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் விசாரம் பண்ணும் இதுக்கு சொல்லுவார்கள் இந்த கர்ணனை பார்த்து கிருஷ்ணர் சொன்னாரா நீ வந்து ராதையினுடைய புத்திரன் இல்லை குந்தியினுடைய புத்திரன் அப்படின்னு கர்ணனை பார்த்து சொன்ன கிருஷ்ணர் பொ கிருஷ்ணர் பொய் சொல்லக்கூடிய ஆளுங்கிறது வேற விஷயம் ஆனா இவனுக்கு ஏற்கனவே நிறைய குழப்பங்கள்லாம் இருந்தது கர்ணனுக்கு அவங்கிட்ட இருக்கிற பராக்கிரமம் சக்தியெல்லாம் பார்த்தா ஒரு தேரோட்டி மகனுக்குள்ள பராக்கிரமம் கிடையாது ஒரு பெரிய கத்திரியனுக்குள்ள பராக்கிரமம் எல்லாம் இருக்கு அவங்கிட்ட அவனுக்கே சந்தேகம் அவனை சரியா அவனுக்கு புரிய சூத்த புத்திரஹான்னு சொல்லி அவனை எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கிருஷ்ணர் வந்து சொல்றார் நீ வந்து கவுந்தேயன் ராதேயா கவுந்தேயா நீ கவுந்தேயன் சொன்ன உடனே அர்ஜுனன் இவனுக்கு கர்ணனுக்கு அவரோட வாக்கியத்தில் நம்பிக்கை ஏற்பட்டுருக்கும் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் விளக்கி சொல்கிற இந்த கதையெல்லாம் சொல்லி அதெல்லாம் இப்போ நான் சொல்ல மாட்டேன் இந்த கதையெல்லாம் சொல்லி ஆயினால் நீ வந்து கர் கவுந்தேன்னு சொன்ன உடனே ஒத்துக்கொண்டான் புரிஞ்சுது உனக்கு விஷயம் புரிஞ்சுது அது மாதிரி நமக்கும் வந்து குரு சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் துவம் பூர்ணகா துவம் பரிபூர்ணம் பிரம்ம நீ பரிபூர்ணமான பிரம்மமாகவே இருக்கிறாய் நீ வந்து ஆணோ பெண்ணோ நீ இந்த ஜாதி குலம் என்னெல்லாமோ நிறைய சொல்கிறையே தமிழங்கிற அப்புறம் வந்து இந்த ஜாதிங்கிற இந்த குலங்கிற என்னெல்லாமோ சேர்த்து வச்சுருக்க அதில் வந்து குறைகள் கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்கும் முழுக்க முழுக்க அனாத்மாவில் வந்து குறை இல்லாத அம்சமே கிடையாது ஆகையினால நீ வந்து பூர்ணன் அப்படின்னு சொல்கிறத விசாரம் பண்ண இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் விசாரம் பண்ணினாத்தான் நமக்கு பூர்ணங்கிற விஷயம் தெளிவாக புரியும் இல்லாட்டி என்னென்னா சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சாமி சொல்கிறாரு ஆனால் நமக்கு தான் புரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லின்றான் வெறுமன கேட்டால் போராது இந்த ஆபாத்த ஜானம் போகாது அது விசாரம் பண்ணப்படணும் விசாரம் பண்ண பண்ண யுக்தி பூர்வமாக அனுபவபூர்வமாக இந்த ஸ்ருதி வாக்கியமானது விசாரம் செய்யப்படுமானால் அது என்ன பண்ணணும்னு கேட்டால் அது வந்து அபரோக்ஷானத்தை நமக்கு மேல் மேலெழுந்தரோக் ஞான இந்த விஷயம் விசாரம் பண்ணப்படுமானால் அபரோக்ஷமாக ஆகும் கைவல்லிய நவநீதம் இது எப்படி சொல்லுகிறது கண்டஞ்சானம் காணாத ஞானம் காணாத ஞானம் காணாத ஞானம் காணாத ஞானம் காணாத ஞானம் அர்த்தம் இருக்கு ஆனா காணல என்ன என்ன ஞானம்னா நான் பூரணமானவன் அப்படிங்கிற ஞானம் இருக்க முதல்ல கேட்குறோமே முத முதல்ல கேள்விப்படும் அது வந்து காணாத ஞானம் பரோக்ஷானம் அதை விசாரம் பண்ணும் பொழுது என்ன ஆகுறதுன்னா கண்ட ஞானம் அபரோட்ச ஞானம் கைவல்யானவனிதான் இப்படி சொல்லையே பயன்படுத்துறது பரோட்ச ஜானத்துக்கு காணாத ஞானம் அபரோட்ச ஞானத்துக்கு கண்ட ஞானம் கண்ட ஞானம் இல்லை கண்ட கண்டது கற்க பண்டிதனாவான்னு தான் கண்டதும் கற்க பண்டிதனாவான்னு அர்த்தம் அது கண்டதெல்லாம் படிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை உன்னை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறான்னு இல்லையோ அவனுக்கு தான் பண்டிதன்னு யார் பண்டிதன்னு கேட்டா உன்னை பார்த்த உடனே இருபத்தஞ்சு தடவை சொல்ல வேண்டி இருக்காது சும்மா குறி குறிப்பு காமிச்சா போ புரிஞ்சுடுவான் சில பேருக்கு ரொம்ப நேரம் விளக்கம் சொன்னதுக்கு பிறகு அப்புறம் திரும்ப என்ன சுவாமி நம்ம எத்தனையோ எழுதியிருக்கோம் அந்த இதுல எல்லாம் கேம்புக்கு வரும்போது அந்த புத்தகத்தை பூர்ணம் அந்த பேப்பரை பூர்ணமாக படிக்கிறதுல திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட கேட்டுதான் இருப்பாங்க நம்ம இதுலேருந்து என்ன படிச்சுக்கணும்னா பொறுமையாக சொல்றதுக்கு படிச்சுக்கணும் அவ்வளோதான் வேணும் கோபப்படக்கூடாது அது நாங்கள் படிச்சுட்டோம் நல்லா படிச்சுட்டோம் இல்லை எழுதி கேட்பான்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் தரும் ஆகையினாலும் என்னென்னா நான் தான் போட்டிருக்கேனே விவரம் எழுதியிருக்கேனே இருந்தாலும் அது வந்து அதை படிக்கிறதில்லை கொஞ்சம் பேசணும் அவ்வளோதான் விஷயம் தாத்பரியம் தான் அதனால் சரின்னு சொல்லி ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல என்ன குறைஞ்சா போட போகிறோம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து அதை சரியா கண்டதெல்லாம் படிக்கிறதுங்கிற விஷயத்துக்கு எதுவும் போல அப்படி நான் பூர்ணமான பிரம்மன் சாஸ்திரம் சொல்லிவிடுறது ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கேன் ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் அழுதுண்டே இருந்திருக்கேன் ரொம்ப வருஷமாக நான் குறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏற்கனவே எனக்கு இருக்கிற குறை புரிஞ்ச குறை அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிற குறை இல்லாமல் சேர்ந்து ஏகப்பட்ட குறை எனக்கு இருக்கிறதாக நான் நினச்சிக்கிறேன் ஆனால் ரொம்ப வருஷமாக ஜென்ம ஜென்மாந்திரங்களாக இருக்கு ஒரு ஜென்மா இல்லை இந்த ஜென்ம இல்லை ரெண்டு ஜென்மா இல்லை எத்தனையோ அநேக ஜென்ம சம்பராப்திறைய ஜென்மாவில் இப்படியே நினைச்சதுனால ஊரும் அப்படி தான் நினைக்கிறது நாமளும் நம்மகிட்ட குறை இருக்கிறதா நினைக்கிறோம் மற்றவங்களும் நம்மகிட்ட நிறைய குறைய சொல்றாங்க நாமளும் அவங்கள்ட்ட நிறைய குறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம் இதுதான் நடந்து கொண்டிருக்கு பூர்ணமான வஸ்து வந்து இந்த அபூர்ணமானதை பத்தியே பிரச்சாரம் பண்றது திங்க் பண்றது இதே தான் நடந்துட்டுருக்கு அப்ப அதை வந்து நமக்கு மனசில் பதியத்துக்கு நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கு திரும்ப திரும்ப கேட்க வேண்டியிருக்கு இல்லை பௌனஃப் பௌனஃப் புண்ணியனை சிரவணம் குறியாது சாஸ்திரமே சொல்லியிருக்கு பௌனஃப் புண்ணியனை திரும்ப திரும்ப கேளு சாஸ்திரத்தை விசாரம் பண்ணு அதனால்தான் படித்து முடித்த உடனே முடிச்சாச்சு இது என்ன குமுதமாக விடணேன் வைக்கிறது நியூஸ் பேப்பருங்க முடிச்சாச்சுங்கிறதுலாம் கிடையாது இது என்னென்னா நமக்கு வந்து தெளிவு ஏற்படுற வரைக்கும் படிக்கணும் தெளிவு ஏற்பட்ட பிறகு கூட படிக்கிறதுனால ஒன்றும் தோஷம் இல்லை விவேக சூடாமணியில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு நீ ரொம்ப வருஷம் சாஸ்திரம் படித்து சாஸ்திரத்தோட அர்த்தம் உனக்கு புரியலைன்னா சாஸ்திரம் படித்து பிரயோஜனம் இல்லை சாஸ்திரத்தை நன்றா படிச்சு சாஸ்திரம் உனக்கு புரிஞ்சு போச்சுன்னாலும் சாஸ்திரத்தை படிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு அவிஜ்ஞாத்தே பரே துவே சாஸ்திராதி நிஷ்பலா விக்னே து பரே துவே சாஸ்திராதி நிஷ்பலா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுறது ஆனாலும் கூட இதை படிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து என்னன்னா இந்த ஜிலேபிய ஜீராவில் ஊருகா சொல்ல மாட்டேன் அது காரம் நல்ல ஜிலேபியை ஜீராவில் ஊற போடுற மாதிரி நம்முடைய புத்தி மனசெல்லாம் வந்து எப்போவுமே இதில் ஊற வச்சுக்கிட்டே இருந்தா அது புதுசு புதுசாக புது புது அர்த்தமெல்லாம் தோணும் சாஸ்திரத்தோட மகிமை அது ஏதோ பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டோமான்னா சரியாக வராது அது வந்து அதுலேருந்து இப்போ பாருங்கள் ஒரு இத்தோண்டு பிரம்மசூத்திரம் இத்தனோண்டு இருக்கு ஒரு ஒரு வந்து கால் வரி இருக்குது அதுக்கு சங்கராச்சாரியாருடைய பாஷ்யம் அதுக்கு இன்னொருத்தருடைய டீக்கா டிப்பணி கல்பத்தரு பரிமளம் அது இதுன்னு சொல்லி இந்த புருமெல்லாம் அடுக்கிற அளவுக்கு புத்தகம் இருக்குது ஏன்னா அது சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க நுணுக்கமாக போயிட்டு இருக்கு அதனால் வள்ளுவர் சொல்வார் நுண்மான் நுழைப்புலம்பர் திருவள்ளுவர் நுண்மான் நுழைப்புலம் சூஷ்ம புத்தி பார்க்க பார்க்க பாக பாக உள்ள அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல்னு சொன்ன மாதிரி அது போயிட்டே இருக்கும் குரலுக்கு எத்தனை விளக்குவரம் வந்தாச்சு ஆஸ்திக வியாக்கியானம் நாஸ்திக வியாக்கியானம் நிறைய வியாக்கியானமெல்லாம் வந்துருக்கு திரும்ப திரும்ப படிக்கணும் அதான் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்பினது இப்ப இந்த நான் பிரம்ம்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப அழகான ஒரு கிரமத்தில் வித்யாரண்ய சுவாமி இந்த விஷயத்தை புரிய வைக்கிறார் பரமாத்மா அத்வயானந்த உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பேஜ் விட்டுருக்கேன் எதுக்குன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எழுதிங்க புரிஞ்சுன்னா பரவாயில்லை அத்வயானந்த அத்வயம்னு சொன்ன இரண்டாவது இல்லாத அதாவது பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு நம்ம நெனைச்சு கொண்டிருக்கோம் இரண்டு இருக்கு இந்த கோத்துல புரிஞ்சுக்கலாம் திரஷ்டா திருஷ்யம் திரஷ்டம் திருஷ்யம் ரெண்டும் இல்லாத பார்ப்பவனும் கிடையாது பார்க்கப்படுபவனும் கிடையாது ஆத்மபோதம்ங்கிற ஒரு நூல்ல சங்கராச்சாரிய வாக்கியம் சொல்றார் பரம்பொருளில் இல்லவே இல்லை ஆகையினால இரண்டன்ஸ் இப்ப நமக்கு அனுபவம் என்ன இருக்கு பார்க்கிறோம் பார்க்கப்படுறதுங்கிறதுலாம் இருக்கும் இல்லையோ ஆகையினால இங்க ரெண்டாவதா கிடையாது பிரம்மத்துக்கு வேறாக ஒரு பொருளும் கிடையாது எக்காலத்தும் கிடையாது இந்த ஸ்லோகத்தை ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் கயிறு பாம்பாக ஆனது கயிறு பாம்பாக ஆனது பிறகு பாம்பு கயிறாக ஆயிவிட்டது நிஜமாவா கிடையதே கிடையாது நினைச்சோம் பாம்பு கயிறு தான் எப்பவும் இருக்கு நம்ம உலகம் நம்ம வேற்றுமையெல்லாம் இத்தனை இருக்கே எத்தனை பேதம் இருக்கு நல்ல அனுபவம் முழுக்க பார்த்தா இத்தனை பேதமயம் இருக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா பிரம்ம ஒன்று இருக்கு ரெண்டாவதா ஒரு பொருள் கிடையாது அப்படின்னு உச்சை கோஷா கிரந்தயத்தை உச்சைகி கோஷனம் கருவத்தி இப்போ ஒரே வஸ்து தான் இருக்கு ஏக்கமேவ அத்விதீயம் பிரம்ம நானிய கிஞ்சனமிஷத்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்னையா இவ்வளவு இருக்கு இத்தனை வயிற்றுமை இருக்கு அப்படின்னா எல்லாம் புத்தியில் இருக்கிற குறைபாடு தோஷம் வஸ்து ஒன்றுதான் ஒன்று தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும் ஏக்கமேவங்கிற வார்த்தை கூட சூன்யம் அல்லன்னு அர்த்தம் அத்விம்னா ரெண்டாவதா ஒரு பொருள் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை ஒண்ணுங்கிறத காட்டிலும் ரெண்டாவதா ஒரு பொருள் இல்லைங்கிறதுல ரொம்ப தாற்பயம் துவைதாதுஹி பயம் பகுதி ரெண்டுனாலே தகராறு தான் ஆகினால பிரம்மன் ஒண்ணுதான் இருக்கு இதை பற்றி சொல்லும்போது நேற்றுக்கு ஒரு விஷயம் சொல்ல முயற்சி பண்ணினேன் அதாவது நம்ம தேசத்தில் இந்த பாரமார்த்திக சத்திய வஸ்துவை பற்றி ரொம்ப விசாரம் பண்ணப்பட்டிருக்கு நிறைய பண்ணப்பட்டிருக்கு பாரமார்த்திக சத்தியம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம் இங்கிலீஷில் வந்து அப்சல்யூட் ரியாலிட்டின்னு சொல்கிறோம் தமிழில் வந்து மெய்ப்பொருள் பரம்பொருள்னு சொல்கிறோம் இதை பற்றி ஆராய்ச்சி நிறைய பண்ணியிருக்காங்க கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி அப்படி ஒரு திருக்குறள் இந்த உலகத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் நன்றாக படித்து உண்மையை உணர்ந்தவர்கள் மறுபடியும் இந்த பிறவி நோய்க்கு ஆட்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு கற்று ீண்டு மெய்பொருள் கண்டார் மற்ற தலைப்படுவர் மற்ற இன்பம் பயக்கும் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு அப்படி ஒரு குரல் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து தமிழக நிறைய படிக்கணும் ஐத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து இப்படி இதெல்லாம் திருக்குறளில் மெய் உணர்தல் ஒரு அதிகாரமே இருக்கு மெய் உணர்தல் அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு அதை போய் ஒழுங்காக வாத்தியார்ட்ட போய் படிச்சுக்கொண்டார் வள்ளுவர் மெய்ப்பொருள் இருக்கு அந்த மெய்ப்பொருள் என்னன்னு சொல்லல அந்த மெய்ப்பொருளை வந்து நீ ஆசிரியர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கோ கடவுள் வாழ்த்துல எல்லாம் மறைமுகமாக சொல்லியிருக்காது அத்தனை அகர முதல எழுத்தெல்லாமில் இருந்து எல்லாம் சொல்லியிருக்கேன் மலர் மிசை ஏகி நான் ஒன்று போகிறோம் ஆகையினால அதிலேயே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கேன் அதில் இந்த விஷயத்தை உங்களுக்கு திரு தமிழில் ஒரு நமக்கு ஒரு ஒரு பற்றும் அதில் பழக்கமும் இருக்கிறதுனால அது சொல்கிறேன் இப்போ இந்த இந்த விச்சாரம் பண்ணுறதுனால ஒரு ஒருத்தரும் நிறைய பேர் ஒரு ஒரு அபிப்பிராயம் சொல்லியிருக்காரு சாதாரணமாக இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுளை பற்றி யாருக்கும் புரியிறதே இல்லை யாரும் இல்லாமல் ஒன்று சொல்கிறாங்க கடவுள் இருக்காருங்கிறாங்க ஒரு எங்கள் கடவுள் தான் பெருசுங்கிறாங்க எங்கள் கடவுள் மாத்திரம்தான் உன்னை காப்பாற்றுவாருங்கிறாங்க உன் கடவுளெல்லாம் உன்னை வந்து பைத்தியம் பிடிக்க வச்சு பிசாச்சதுன்னு சொல்கிறாங்க இப்படி வந்து எத்தனையோ அதுக்குள்ளேயே இருபத்தஞ்சு இருக்குது இருபத்தஞ்சுன்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் முந்நூறுக்கு மேலே இருக்குது அவங்களுக்குள்ளேயும் நிறைய பிரிவுகள் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது வேறு கேத்தலிக் வேறு பெந்த கோஸ்தை வேறு சிரியன் வேறு நிறைய இருக்குது அப்போ இந்த கடவுளை பற்றி அதெல்லாம் மற்ற தேசத்துலேருந்து வந்த விஷயங்கள் இதெல்லாம் இங்கேயே எவ்வளவோ நிறைய விசாரம் பண்ணதுனால என்ன சொன்னாங்க வேறுப்பா பிறந்துட்டோம் சாகப்போகிறோம் என்ன முடிஞ்ச வரைக்கும் நல்லா சாப்பிடுவோம் என்ன ஊரெலாம் சுற்றுவோம் என்ன அனுபவிப்போம் இவன் சந்தோ நல்லா இருக்கிற போது தான் இப்படி பேசுவான் கஷ்டம் வந்தபோது தான் யோசிக்க ஆரம்பிப்பான் யோசித்தான்னா பரவாயில்லை எவனும் வந்து இந்த நல்லா இருக்கிறபோது தான் இந்த வார்த்தையெல்லாம் வரும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே அனுபவிப்பதற்கே அப்படின்னு பேசுகிறவன்லாம் அந்த நேரம் அவன் நல்லா இருக்கான்னு அர்த்தம் அவ்வளோதான் அவன் வந்து கஷ்டப்படுற போது வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன சொல்லுவானா என்ன கஷ்டம் வந்துட்டு இருக்கிறபோது துக்கம் வந்துட்டு இருக்கிறவோ அந்த வார்த்தை வருமா வாயில் அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார் நல்லா சாப்பிடுவோம் நல்லா எல்லாம் வாங்கிடுவோம் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் வாங்கி கொடுக்க போட்டு ஒருத்தர் ஒரு கடைசி பா ஒரு ஆடிட்டர் பேசுகிறார் இதெல்லாம் லோன் இல்லையாரு நல்லா பேசணும் அப்படியே வையா லாம் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்புறம் எல்லாம் வரவுன்ட்டான் முன்னாடி ஒரு பெரிய வீட்டில் அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாம் வரவு இல்லைப்பா தனியாக கணக்கு வைக்கணும் அது லோன் கணக்கு வேறே வரவு கணக்கு வேறேன்னு வரவு கணக்குலையும் லோனை எழுதிக்கிட்டான் அவ்வளோ அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க இப்படி இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப அவசியம் போரும் என்ன யாவத் ஜீவேத் சுகம் ஜீவேத் ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத் பஸ்மி பூதஸ தேகசிய புனராகமனம் குத்தாக ஏதோ சாமியார் சொல்கிறார் மாதிரி போனால் எத்தனை தரவன் பிறந்திருக்கேங்கிறார் இனிமேலும் நிறைய பிறப்பேங்கிறார் நான் சும்மா யாருக்குண்டா அதில் உடம்பு கிடையாது இப்போ பிறந்திருக்கோம் அதனால் இருக்கிற வரைக்கும் சுகமாக இருப்போம் கடனை வாங்கியால் நெய்யை குடிப்போம் என்ன இந்த செத்து ஒரு செத்த பிறகு இது எரிக்க போறாங்க சாம்பலா போனதுக்கு அப்புறம் மறுபடியும் பிறக்கறாங்க சும்மா கட்டுக்கதை நம்பாதே அப்படின்னு சொல்லி லோகாயத்திக்காக லோகாயத்திகர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது அனுபவி அனுபவி ராஜா அனுபவி அதெல்லாம் ஜெகத் சத்தியம் கடவுளும் கிடையாது புண்ணியமும் கிடையாது பாபமும் கிடையாது சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது எல்லாம் நம்பாது விடு ஹம்பக் அதெல்லாம் ஜகத் சத்தியம் இது இருக்கிற வாழ்க்கை இப்ப இருக்கே இது சத்தியம் அனுபவம் அப்படின்னு ஒரு குரூப் இன்னொரு குரூப் என்ன சொல்லுகிறது கேட்டா இது முதல்ல ஞாபகம் ஜெகத் சத்தியம் பிரம்மமித்யம் இந்த உலகம் தான் இந்த வாழ்க்கை தான் சத்தியம் கடவுள் கிடையவே கிடையாது பிரம்மமித்யம் இதுலேயே நிறைய நம்ம குரூப்புக்குள்ளே நிறைய இருக்கு நீங்க நுழைஞ்சாலும் பார்க்கலாம் பிரம்மன் கிடையாது ஜெகத் சத்தியம் ஆனால் வந்து வேதத்தில் சொல்லியிருக்கிற சடங்குகள் எல்லாம் செய்யணும் ஒழக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஜென்மாலாம் இருக்குது எல்லாம் சொல்லுவான் வேதத்தை ஒத்துப்பான் கடவுளை வேதத்தை ஒத்துப்பான் கர்மா ஒத்துப்பான் புண்ணிய பாபத்தை ஒத்துக்குவான் சொர்க்க நிரகத்தை ஒத்துக்குவான் எல்லாம் உண்டு ஆனால் கடவுள் கிடையாது அப்படி பூர்வ மீமாசகாக பூர்வ மீமாசகர் அப்படி சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த தர்மத்துலதான் ரொம்ப பிடிப்பு இருக்கு தர்மம் இதெல்லாம் பிடிப்பு இருக்கு ஆனா பிரம்மன்னா அவங்க ஏத்துக்கிறது கிடையாது வைதிக மதம் அது விசேஷம் இது ஒரு குரூப் இதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு பிரிச்சு சொல்றேன் பிரம்ம அதாவது ஜெகத் சத்தியம் அப்படின்னு ஒரு ரொம்ப என்ன சொல்ற லோகாயத்திக்க மதம் உலகத்தை இன்பத்தை அனுபவிச்சா போறோம் சொல்றது தர்மமாக இருக்கணும் ஆனாலும் கடவுள் கிடையாது தர்மமாக வாழணும் வேதம் பிரமாணம் ரிஷிகளுடைய வாக்கியம் பிரமாணம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் பிரம்மங்கிறது கிடையாது ஈ சொன்னோம் கர்ம பலனை கொடுக்குறவரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய கட்சி ஏன் வச்சுங்க நான் உங்களை குழப்பறத்துக்காக உட்கார்ல உங்களை தெளிவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன் ரெண்டு நாள் நேற்றுக்கு முழுக்க குழப்பம் இல்லாமல் தான் பேசின மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ பேசுகிற போது குழப்பிற மாதிரி தோணும் ஆனால் நான் தெளிவாக தான் சொல்லின்ட்டுருக்கேன் ஆக ஜெகத் சத்தியம் பிரம்மமித்யாங்கிறதுலேயே நிறைய குரூப் இருக்குது வைதிக குரூப் இருக்குது அவைதிக குரூப் இருக்குது அவங்க பிரம்மமித்யான்னு சொல்ல மாட்டாங்க பிரம்மன் ஒன்றும் கிடையாது ஆனால் ஸ்துதி வாக்கியங்கள் அப்படின்னா வேதத்தில் எங்கேயாவது சொல்லியிருந்ததுன்னு சும்மா புகழ்ந்து பேசியிருக்கு நீ கர்மா பண்ணியானா அப்படி சொல்லி வச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு மதம் அப்புறம் நீங்கள் மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது ஜெகத் சத்தியம் பிரம்மமித்யா இது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் என்னன்னு கேட்டால் ஜெகத் சத்தியம் பிரம்ம சத்தியம் இவங்க தான் நிறைய பேர் ஜகத்தும் உண்மை இந்த உலகமும் உண்மை முப்பொருள் உண்மை இந்த உலகமும் உண்மை உயிர்களும் உண்மை இவற்றை எல்லாம் படைத்து காத்து அருள்கின்ற இறைவனும் உண்மையானவர் ஆகையினால பிரம்ம சத்யம் உலகமும் உண்மை கடவுளும் உண்மைன்னு சொல்கிறவங்க மற்றொரு கூட்டம் இவர்களில் தான் இவர்கள் தான் துவைத்திகள் விசிஷ்டாத்வைதிகள் சைவ சித்தாந்திகள் எல்லாம் இவங்க தான் நிறைய பேர் வல்லபாச்சாரியா என்னெல்லாம் நிறைய குரூப் இருக்கோ ஆதிசங்கர் சொன்ன அத்வைதத்தை தவிர அவங்கள்லாம் இந்த குரூப்பில் சேருவாங்க வேதத்தை ஒத்துக்கிறார்கள் தர்மத்தை ஒத்துக்கொள்ளுகிறார்கள் கடவுளையும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் ஜத்தும்த்தியம் பிரம்மனும் சத்தியம் இன்னொரு குரூப் இருக்கு அது ஜகத் மித்யா பிரம்மமித்யா ஜகத்தும் மித்யா பிரம்மன் மித்யா பௌத்தர்கள் அவங்களும் தர்மம் எல்லாம் எல்லாம் சொல்லுவார்கள் ஜென்மெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா உலகம் பொய் கடவுளும் பொய் எல்லாம் ஒரு மாய் அப்படின்னு சொல்லி எல்லாம் தான் அப்படின்னு சொல்லி அந்த வாதம் அவர்களுடைய என்னது ஜகத் சத்தியம் பிரம்ம சத்தியம் மூணாவது குரூப் ஜகத் மித்யா பிரம்மமித்யா நாம எந்த குரூப் கேட்டா பிரம்ம சத்யம் ஜன்வித் ஈ சர்வ வித்ாம் ஈஸ்வர சர்வூதா பிரம்மாதிபதிர்வோமே அஸ்து சதா எல்லாம் பிரம்மன் தான் பிரம்மத்தை தவிர ஒன்றும் கிடையாது இப்போ இந்த பிரிவை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க யம் பிரியம்யம்ய சொங்களுக்குள்ளூப் இருக்கு ஆனா பிரம்மை சத்தியம் ஜத் சொல்றவங்களுக்கு நிறைய குரூப் கிடையாது ஒரே பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யான்னு சொல்றவங்கல்ல நிறைய உள்ளுக்குள்ள வேற சில டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம் ஆனா இந்த அபிப்பிராயத்துல மாற்றம் கிடையாது ஜெகத் மித்யான்னு சொல்லு உங்களுக்கு புரியலேன்னு சொல்லிவிடா சில பேர் எல்லாம் புதுசா இருக்கிறவங்களுக்காக சொல்றேன் பரம்பொருள் மெய்ப்பொருள் மட்டுமே உண்மை பொய்ப்பொரு மற்ற அனைத்தும் பொய்பொருள் மாயத்தோற்றம் காணல் நீரைப் போல கயிற்றில் பாம்பை போல கம்பத்தில் மனிதனைப் போல தங்கத்தில் நகையைப் போல தண்ணீரில் அலையைப் போல ஆடையில் நூலை போல இப்படி எல்லாம் நீ உதாரணத்தை வச்சு கொண்டு புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் அதை தான் இப்போ சாதாரணமாக என்ன சொல்லுவோம் ஜீவாத்மா தான் பரமாத்மான்னு சொல்லுவோம் இந்த முதல் சுலவை என்ன சொல்றதுன்னா பரமாத்மா தான் ஜீவாத்மாவாக ஆயிட்டார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஆகையினால என்ன பண்ணலான்னு சௌரியமா போச்சு ஆகையினால ஜீவாத்மா யாரு பரமாத்மான்னு உள்ள பரமாத்மா தான் ஜீவாத்மாவா ஆயிட்டார் அதனால நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா ஜீவாத்மா தான் பரமாத்மா நீங்க இதில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் கடவுளை ஒத்துக்கிறவங்ககிட்ட தான் பரம்பொருள் தத்துவத்தை ஒத்துக்கிறவங்ககிட்ட தான் இதெல்லாம் பேச முடியும் சாதாரணமாக சாஸ்திரத்தில் விவகாரம் என்னன்னு கேட்டால் பிரம்மம்னா கடவுள் நமக்கு வேறாகத்தான் சொல்கிறது முதல்ல நீங்கள் எந்த புஸ்தத்தை சாஸ்திரத்தை எடுத்து படித்தாலும் என்ன சொல்லியிருக்குன்னா இறைவன் எல்லாம் வல்லவர் அவர் ஒப்புவுமையற்றவர் ஒப்பிலாமணி ஆனந்தமானவர் நானும் துக்கத்திலேயே தவிக்கிறவன் இப்படித்தான் எல்லா புஸ்தகத்துலையும் இருக்குது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கடவுள் வந்து அவர் வந்து அனந்த கல்யாண குண கணயக்க நிலையாக அவர் சர்வஜன் நீ வந்து அல்பக்ஞ அல்பசக்திமான இப்படித்தான் சாதாரணமாக நம்மளை வந்து குறைவுடையவனாகவும் கடவுளை நிறைவானவனாகவும் தான் சாஸ்திரங்களில் பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம் மேலெழுந்தவாரியாக பார்க்குற போது அதாவது ஜீவாத்மாவை குறைபாடு உடையவனாகவும் பரமாத்மாவை குறைகள் அற்றவனாகவும் காட்டுறதுதான் நிறைய வாக்கியங்கள்ல இருக்கு பேதஸ்ருதின்னு பேர் சம்ஸ்கிருத்தில் இதுக்கு பேரெல்லாம் பேதஸ்ருதி அப்படி சொல்லிட்டு இருந்ததுனால என்ன பண்ணுறோம்னா நம்ம உலகத்தில் தேடி பார்க்குறோம் இன்பத்தை எல்லாம் பொண்ணிலும் பொருளிலும் போகத்திலும் அங்கும் இங்கும் அமெரிக்காவிலும் தேடி பார்த்து அதெல்லாம் கிடைக்காம போய் சீச்சி இந்த பழம் பிடிக்கும் சொல்கிற போது ஒருத்தர் சொல்றார் அது பழச்சுவை என அமுதென அப்படின்னு வந்து அறிமுகப்படுத்துறார் பாருப்பா இறைவன் இருக்கார் அவர் வந்து எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஊறுகின்ற தித்திக்கும் ஆனந்த தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி கடவுளை அறிமுகப்படுத்துறார் அப்படி அறிமுகப்படுத்தின உடனே ஓஹோ இங்க தான் இருக்காரா இவர் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட மனசை திருப்புறோம் அதுக்கே ரொம்ப புண்ணியமான அதுக்கப்புறம் சாஸ்திரம் சொல்றது நீ எந்த உபாசனை பண்றையோ அந்த வஸ்து நீயே என் மனசா ந மனு தேனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தை நீ வழிபடுகிற பொருள் அல்ல பிரம்மம் நீயே பிரம்மம் அப்படின்னு கேனோபுருஷத் சொல்றது அப்போ தான் இவர் நீங்கள் ஞாபக வச்சுங்க பக்தி இல்லாதவனுக்கு நீ பிரம்மனு சொன்னால் அது குழப்பம் அதிகமாகிடும் அதனால தான் கிருஷ்ணர் கீதையில் சொன்னார் இதை பக்தி இல்லாதவனுக்கும் கேட்க விருப்பம் இல்லாதவனுக்கும் என்கிட்ட குறை சொல்கிறவன்ட்டி நீ சொல்லாதேங்கிறார் இதன்தே நான் தபஸ்காஜ நான் பக்தாய கதாச்சன நச்சா சுசூஷவே வாட்சியம் நச்சமாம் யோப்யசூயதி ஆகையினால பக்தி இல்லாதவனுக்கும் தபஸ் இல்லாதவனுக்கும் இதை சொல்லி நீ நான் சொல்லி கடைசியில் அவன் வந்து துஷ்பிரச்சாரமா போயிடாது ஒரு இடத்துல சொல்ற நீ தகுதி இல்லாதவனுக்கு இதை சொல்லாதே அசிஷ்யாய यो यदि மோகாத் தாசியத்தி ஒருவன் மயங்கி போய் தெரியாமல் சொல்லி கொடுத்துடுவானே ஆனால் அவன் பாப்பியாவான் யோ எது ஜாக்கிரதையின காப்பாத்துவோம் பி என்ன சும்மா வருதுக்காக அப்போ பக்தி முதல்ல நம்ம கடவுள் அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம் பூஜை எல்லாம் விடாம பண்ணிடுறோம் அதனால எப்போவுமே தத்துவங்களை புரிஞ்சவன்தான் இன்னும் நன்னா பூஜை பண்ணுவோம் ஏன்னா இவர் இவரில் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தார் நானும் ஒன்றுன்னு கொடுத்தாருன்னு சொல்லி இன்னும் விழுந்து விழுந்து பண்ணுவோம் இந்த நன்றி உணர்ச்சி அதிகமாகிடும் ஆகையினால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எடுத்த உடனே எல்லாம் பிரம்மம்னு சொல்கிறவோ ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அதுக்காக வேண்டிய பிரம்மந்தான் எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்களே நான் காலையில நாளைக்கு கோயிலுக்கு வரப்போகிறது இல்லை வீபூதி சந்தனம் எல்லாம் வேண்டாம் என்ன ஒண்ணுமே இல்லை அப்ப சாப்பாட்டு காலுக்கு வராது இது வந்து மனசுல புரிஞ்சுக்கிற விஷயம் நீங்க இதை வந்து எல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி சில பேர் அப்படி எல்லாம் பண்ணுவாங்க எல்லா அப்படியே பாக்குறது எனக்கு பிரம்மமா தெரியுது ஜ சாதாரணமாக தான் இருக்கணும் இதெல்லாம் நீங்க வந்து புத்தியை பயன்படுத்தி புரிஞ்சுகிட்டு பேச நார்மலா இருக்கணுமே தவிர ஆத்மாவுக்கு எது பசி தாகும்னு வெளியில எல்லாம் சொல்லிட்டு இருக்கல நீங்க உங்களுக்குள்ள புரிஞ்சுக்கணுமே தவிர இது பிரச்சாரம் பண்றதுக்கு இல்லை நமக்கு மனசாந்திக்கா இந்த தத்துவஜானத்தை நாம பெறோம் அவ்வளவுதான் பரம் அத்வய ஆனந்த பூர்ணஹா பரமாத்மா என்னன்னு கேட்ட பூர்ண ஆனந்தம் வார்த்தைக்கு நேத்திகே சொல்லிட்டேன் நம்ம அது எப்பவுமே இதெல்லாம் ஒப்பிட்டாதான் புரியும் நம்ம ஆனந்தம் அல்பாநந்தம் பகவானுடைய ஆனந்தம் இல்லை பகவானே ஆனந்த வடிவம் பூர்ண ஆனந்தம் எல்லாம் ஸ்ருதியை மனசில் வச்சுன்னு சொல்றார் வாக்கியத்தை மனசுல வச்சுன்னு சொல்றார் பூர்ணமிதம் இந்த ஸ்ருதி வாக்கியங்களெல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு அந்த பரமாத்மா என்னாச்சுன்னா இதுதான் பரமாத்மாவோட லட்சணம் அத்வயானந்த பூர்ணஹா பரமாத்மா இது பிரம்ம லக்ஷணம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா பூர்ணசப்தத்துக்கு கொஞ்சம் ஏற்கனவே தெரிஞ்சவங்க இப்படிலாம் போட்டுக்கலாம் சஜாத்திய விஜாத்தீய ஸ்வகதபேதூன்ய சஜாத்திய விஜாத்தீய ஸ்வகதபேத ரஹித காலதேசவஸ்து அபரிட்சி காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத மெய்பொருள் என்ன அவர் தான் ஜெகத்துக்கு காரணம் ஜெகத் பூத்வார் அவரே உலகாக மாறினார் உலகாக ஆகினார் எப்படி தண்ணீர் அலையாக காட்சி அளிக்கிறதோ அப்படி பிரம்மே பரம்பொருளே உலகமாக ஆயிற்று கீதையில ஏழாவது அத்தியாயத்துல பகவான் சொல்றார் பூமிரா போனோ புத்திரே வச்ச அகங்கார இம்மே பின்னா பிரகிருதா அப்பேயமிஹோ ஜகத் ஏழாவது அத்தியாயம் நாலாவது ஸ்லோகம் அஞ்சாவது ஸ்லோகம் இதுல வந்து அபரானு சொல்லி பகவான் சொல்லியிருக்கார் அதை நீங்க நினச்சி பார்க்கலாம் அந்த வேதவாக்கியம் எங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே படிச்சிருந்தா ரொம்ப சௌகரியம் அதுக்கு தான் போட்டேன் சுவாமியிட்ட படிக்கிறவங்களுக்காக நடத்தப்படுவது அப்படின்னு போட்டிருந்தேன் அப்பதான் நான் இங்கே பேச முடியும் எல்லாட்டையும் வந்து புதுசா இருக்கிற போது என்ன ஆகும்னா ஆரம்பிக்கணும் முதல்ல இருந்தேன் எல்லாமே சரி அவரே அப்படி ஆயிட்டாருன்னு சொன்னாடி ஆனார் அப்படின்னு கேட்டானந்த பூர்ணஹான்னு சொல்லுகிறீர்கள் அது எப்படி நிர்விகாரமான பிரம்மன் எப்படி சவிகாரமான ஜகத்தா வருவர் ஸ்வயமேவ ஜெகத் பூத்தான்னா என்ன அர்த்தம்னா தானே தனக்கு வேறு எதுவும் தேவையில்லை தான் வந்து உலகமாக மாறுறத்துக்கு இந்த குலாலாதி கிரியா தேவையில்லை ஒரு பானை செய்யணும்னு சொன்னால் அந்த மண்ணை வந்து எடுத்து பிசைஞ்சு அதை செய்யறதுக்கு ஒரு கொயவன் வணம் அப்படி வந்து பானையை உருவாக்குறதுக்கு ஒரு கொயவன் இருக்கான் அப்போ மண் இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து மண்ணை பகவான் வச்சுங்களாம் மண்ணை பகவான் வச்சு பகவான் வந்து உலகமா ஆகறத்துக்கு யாரோட துணை தேவைப்படுறதுன்னா ஒருத்தன் துணையும் உலகமானார் அதான் நேற்றுக்கு வானாகி மண்ணாகி எல்லாம் சொன்னேன் தானே உலகமானார் அதனால என்னன்னா யாருடைய சகாயமும் இல்லாமல் குயவன் முதலான உபகரணங்களோ சக்கராதி உபகரணங்களோ குயவன் முதியலா நிமித்த காரணங்களோ இல்லாமல் தானாகவே உலகமாக ஆனார் ரொம்ப நல்ல வேதாந்தம் படித்தவங்களுக்காக சொல்கிறேன் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸ்வ பிராதியன இதில் மூணு அம்சம் இருக்கு அதாவது சாஸ்திரத்தில் பிரம்மன் மாயா ஜெகத்தெல்லாம் சொல்கிற போது என்ன சொல்லுவோம்னு கேட்டால் இந்த ஸ்வரன் எடுத்துக்கணும் ஈஸ்வரன் அப்படின்னு எடுத்தா ஈஸ்வரன் கிட்ட மூணு அம்சம் இருக்கு ஒரு அம்சம் வந்து இன்னொரு கொஞ்சம் உள்ள போறேன் ஈஸ்வரன் சொன்னால் ஈஸ்வரன் கிட்ட மூணு அம்சம் இருக்கு ஒரு அம்சம் என்னன்னு கேட்டால் மாறாத நிர்வீகார அம்சம் உண்மையில அம்சம் கிடையாது புரியறதுக்காக உபதேசம் பண்றோம் ஏன்னா இருக்கிறது எத்தனை பொருள் அது மறந்துடாது இப்படின்னே சொல்லிட்டு இருக்கா இங்கோ ஏன்னா தமிழ்நாட்டுல இப்ப பார்த்தாலும் இப்படிங்கிறாங்க எல்லாருமே எல்லா ஊர்லயும் இப்படிங்கிறாங்க இப்ப எல்லாரும் அதில் வந்து நீங்க அதை மரத்து விட விடாது இப்ப நம்ம என்னதுக்காக படிக்கிறோம் இப்ப இவ்வளவு விஸ்தாரமா படிக்கிறது எதுக்குன்னா சுவாமி ஒரு வாரமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணுதான்ப்பா இருக்கு ஒண்ணுமே போதுக்காக படிக்கிறோங்க ஒரு பக்கத்தில் அப்ப இந்த ஈஸ்வரங்குற விஷயத்தை ஆரம்பிச்சது ஈஸ்வரன் கிட்ட மூணு அம்சத்துல ஒரு அம்சம் என்னது சுத்த பிரம்ம அம்சம் நெர்விகா நெர்விகார போர்ல எழுதி போட்டா புரியும் நிர்விகார நிர்குண பிரம்மன் அது ஒண்ணு இருக்கு ஒண்ணுமே பண்ணாது அப்புறம் மாயா இருக்கு ஒரு அம்சம் இன்னொரு என்னது மாயா அம்சம் அப்புறம் இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாயையில பிரதிபிம்பிக்கிற பிரம்மன் நீங்கள் ரொம்ப போடணும் பிரம்ம வார்த்தை நிறைய வார்த்தை சொன்னால் குழப்பம் அதிகமாகிடும் அதுக்காக வேண்டி இங்கிலீஷில் சொல்லணும்னா ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் மாயா ப்ளஸ் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரஹா நீங்கள் தமிழில் சொல்லணும்னா தூய உணர்வு தூய உணர்வு ப்ளஸ் மாயை ப்ளஸ் பிரதிபலிக்கும் உணர்வு இதை சொல்ல விரும்புறேன்னு கேட்டா அந்த பிரம்மன் ஒண்ணு சொல்றேன் முக்கியமா ஒண்ணு அது வந்து மாறுறதே இல்லை அதுக்கு பேரு விவர்த்த காரணம்னு பேரு அதுக்கு பேரு விவர்த்த காரணம்னு பேரு இந்த மாயாவுக்கு பரிணாமி உபாதான காரணம்னு பேரு அது விவர்த்த உபாதான காரணம் என்னது பிரம்மன் அதாவது பியூர் கான்சியஸ்னஸ் இது வந்து பரிணாமி உபாதான காரணம் அப்புறம் வந்து இந்த பிரதிபிம்பம் இருக்க அது வந்து நிமித்த காரணம் அதனால சம்ஸ்கிருத்த என்ன சொல்லுவோம்னா ஸ்வ பிராதிய நிமித்த காரணம் பதிய उपाधि-द्रिष्टील உரிமக்காரணம் பிரதிபிம்பி லாரணம் புரிலின உடனே ஒண்ணுதான் புரியலன்னா கவலைப்படாங்க குறையே இல்லைங்கிறது படிச்சுட்டு இருக்கிற போது அது புரியலேன்னு ஏன் ஒரு குறைய வச்சுப்பார் கீதையில் ஒரு இடத்துல பகவான் சொல்லிவிட்டார் அதாவது தியானே நாத்மனி பசியி கேச்சிதாத்மானத்மன அந்நே சாங்கேன கர்மயோகேனே அந்நேத் அஜானந்துபாசத்து தேவதி என்னன்னா இதெல்லாம் புரியலன்னா பெரியவங்க சொல்றதை கேட்டே நிறைய பேர் மோட்டம் அடைஞ்சுட்டாங்களாம் அன்னியே தூவம் அஜானந்த ஒரு சிலர் இந்த விஷயத்தை புரிந்து முடியாதவர்களாய் ஸ்ருத்வான் உபாசத்தை பெரியவங்க கிட்ட கேட்டு கேட்டேன் என்னென்னா அந்த விஷயம் புரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரே வசதானே இருக்குதுங்கிறீங்க ரெண்டாவது ஒன்று அது ரெண்டாவது எக்கெடுக்கிட்டு போனால் நமக்கு என்ன என்னது அது விட்டுரும் அது இன்னும் அது மாத்திரம் இல்லை இது புரியுது இது புரியாமல் ஏதோ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு ஒத்துக்கிறது இல்லை இது ஒத்துக்கிற விஷயம் இல்லை புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சாச்சு அவ்வளோதான் இல்லை புரிய ஒத்துக்கிறேன் புரிஞ்சுன்னு உடுத்து அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அது ரெண்டாவது எப்படி வந்தா என்ன போனா என்ன இருந்தா என்ன நமக்கு என்ன அந்யேபியா ஸ்ருத்வா உபாசத்தை அவர்களும் அடைந்தே தீருவார்கள் அவர்கள் அடைந்து விடுவார்கள் நிறைய ஞாபகத்துக்கு வருது சொன்னா ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் ஸ்லோகம் முடிக்க முடியாது இல்ல ஸ்வயமே ஜெகத் பூத்வான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா தனக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை மத்த பரதரம் கிச்சிதி தனஞ்சயா எனக்கு சகாயத்துக்கு ஒராளும் வேண்டியதில்லை சகாயத்துக்கு ஒரு ஆளும் வேண்டியது இல்லைன்னா நிர்வீகாரமான நீர் எப்படியா சவிகாரமான நீர் நிர்வீகாரமான நீர் நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன் நீர்னா தண்ணி இல்லை நீர் நான் பிரம்மனை பார்த்து கேட்குறோண்ணா பிரம்மன் வந்து உலகமாக மாறி எடுத்து யாருடைய துணையும் இல்லாமல் உலகமாக மாறிவிட்டது யாருடைய துணையும் இல்லாமல் உலகமாக மாறிவிட்டதுன்னா ஆனந்தா பூர்ணஹான்னு சொன்னதுன்னா பூர்ண சப்தம் சொல்லியிருக்கு அப்படி இருந்தால் சவிகாரமே ஆக முடியாது வந்து நிர்வீகாரமான பிரம்மன் சவிகாரமான ஜகத்தாக எப்படி மாற முடியும்னா மாய உண்மையிலே இல்லேன்னு அர்த்தம் உலகமானது போல கயிறு பாம்பானது போல உது உங்களுக்கு ரொம்ப நேரம் கதை விடுறாரு ஒரு ஸ்லோகம் படித்தோம் தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தில் விஸ்வம் பசிய காரணத்தையா சுவாமி சம்பந்த தகா ஆச்சாரிய உட்கார்றார் குண்டா இருக்கார் நிறைய வெயிட் அதிகமா போட்டிருக்கார் அவர் நம்ம முன்னாடி உட்காந்துருக்கார் பாடம் சொல்கிறார் நம்ம கேட்டுட்ருக்கோம் எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு மணி நேரம் பேசுகிறார் காலம்புரை ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் அடுத்த நாள் இப்படி ஏழு நாளைக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல போகிறார் ஒன்று தான் இருக்குது தவிர ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல போகிறார் இது என்ன விசித்திரமாக இருக்குது இல்லை சிஷியாச்சாரியத்தையா ததைவ பிதபுத்திரா தியாத்மனா பேததா ஸ்வப்னே ஜாகிரதிவா யேஷ புருஷோ மாயா பரிபிராமிதா எல்லாம் மாயின்னு சொல்லிடுச்சு மாயான்னா என்ன அர்த்தம்னா மாயான்னா என்னன்னா நான் உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன் மாயான்னா அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் இருக்கு என்னென்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் புரிஞ்சுக்க முடியாத விஷயத்துக்கு பேர் மாயை நீங்க எத்தனை ஜென்மா எடுத்தாலும் முடியாது ஒரு நாளும் விடுவிக்க முடியாத புரியாத புதை அதற்கு பெயர் மாயா என்ன நீங்க என்ன நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த சயின்ஸ் எல்லா இருக்கட்டும் ஒய் ஏன் ஏன்னா உண்மையிலே இல்லவே இல்லை நம்மளாம் தூங்கினோம் ஏன் முழிச்சோம்னா அதுதான் ஏன் தெரியல ஏன் நம்மெல்லாம் பிறந்தோம் இப்படி கடைசியில கேட்டீங்கன்னா நீந்தாலும் நீ பிறந்த நான் ஏன் பிறந்தேன் நீ ஏன் பிறந்த இப்படின்னா வரிசையா கேட்டுட்டே போனா கடைசி கேள்வி ஏன் இப்படி எல்லாம் இருக்கு எதுக்காக இப்படி எல்லாம் ஆகணும் எந்த பூமியை படைப்பானே அதுல பூகம்பத்தை படைப்பானே சும்மா இருக்கலாம் இல்லையானா சும்மா தான் இருக்காரப்பா அப்படின்னு தான் சொல்லி எல்லாம் நடக்குது அது இல்லவே இல்லை அதுதான் இன்னைக்கு புரிஞ்சுதா புரியாத சுவாமி மாய பத்தி சொன்னாலும் அவர் புரியாத புதிர்னு சொன்னார் பாரு அதுதான் புரியலன்னு நீங்க என்ன தலைவீழா நின்னாலும் எத்தனை தடவை என்ன பண்ணினாலும் சரி தாய்மாரவர் சொல்றார் மாயை பார்த்து சொல்றார் ரொம்ப அழகா அவர் சொல்றார் வார்த்தை சொல்றாரு நான் அதுவா இருக்க மாயை பார்த்து நீங்கிறது மாயை பார்த்து நீ செய் சித்திரம் மிக நன்று நான் அந்த மெய்ப்பொருளாகவே இருக்க நீ பண்ற விளையாட்டுக்கு பாரு மாயையே ரொம்ப போ அப்படிங்கிறார் நீ மாச்சு உன் வேலையை மாச்சு போ அப்படிங்கிறார் மாயையை பார்த்து மாயா ஜகமிலையே நேற்று படித்தோம் மற்ற எனக்கு ஒரு பற்றும் நீ வந்து நிற்பேன் பராபரமே மாயா ஜகமிலே மற்றனக்கோர் பற்றுமில்லை நீயே நான் என வந்து நிற்பேன் பராபரமே நேத்துக்கு தான் படிச்சோம் உங்களுக்கு ஞாபகம் தெரியாது அதனால எப்படி வந்ததுன்னா இப்ப முதல்ல என்ன படிச்சோம் பரமாத்மா துவயான புரிஞ்சுக்கரமாத்மா பரமாத்மா ஜெகத்வா தானே உலகமாக மாறினார் யாருடைய அப்படியானால் நிர்வீகாரமான பிரம்மமானது எப்படி உலகமாக மாறுகிறது கேட்டார் மாயா மாயாங்கிற வார்த்தை மாயா கல்பித்த தேச கால வை சித்ய சித்திரம் மாயான்னு சொல்லிட்டாருக்கு அந்த மாயை யார சார்ந்திருக்கு அந்த மாய எங்க இருக்கு அப்ப ஒன்னா மாயின்னு ஒண்ணு இருக்கு பிரம்மம்னு ஒண்ணு இருக்குன்னா இல்ல பிரம்மத்தை சார்ந்திருக்கிற மாயை சாபாத் தலை சுத்தரம்பிச்சு அதனால சொல்லலை தெரிஞ்சவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தெரியாதவங்களுக்கு தெரிய வச்சு குழப்ப விரும்பல அதனால இப்போ கொஞ்சம் மெதுவா குழப்பம் மெதுவா குழப்பி அப்புறம் தெளிவோம் குழப்புவதெல்லாம் எதற்காக தெளிவுக்காக குழப்புவதே வேலையில்லை தெளிவுக்காக குழப்புவோம் குழப்புவது போல தெரியும் அதுவும் கூட போல தான் அது ஏன்னா நம்ம ரொம்ப குழப்பத்தோடு உட்கார்ந்துருக்கிறதுனால குரு குழப்பிற மாதிரி தோணும் அவருக்கு குழப்பமாக இருந்தால் அவரையும் உட்கார்ந்துருக்கார் அதனால் வந்து நமக்கு குழப்பம் நிறைய இருக்கிறதுனால நம்ம ஆராய்ச்சியெல்லாம் சரி இது பழகாததுனால நம்ம ஆராய்ச்சியெல்லாம் வேறு சப்ஜெக்ட் இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாததுனால நமக்கு அது குழப்பம் மாதிரி தோன்றுகிறது ரொம்ப முக்கியம் என்ன அர்த்தம்னா ரொம்ப அழகான வாக்கியம் இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே அவர் ரொம்ப உயர்ந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டார் சுவமா கீதையில படிக்கிறோம் அஜோபிசன் அவ்யாத்மா பிசன் பூதா நாம் ஈஸ்வரோ பிசன் சொல்லற்றவன் பல பிறப்புகளை எடுப்பவன் போல காணப்படுகிறான் புருஷ சுக்திரம் சொல்லுகிறது அஜாஜமானோதா இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும் வந்து உண்மையிலேயே இருக்கிற வஸ்து ஒன்றுதான் எப்போ பூர்வம் பூர்வம்னா என்ன பூர்வம்னா முன்பு இதுதான் ரொம்ப இது இதுவும் ரொம்ப குரூஷியல் கவனிக்கணும் நிறைய கேள்வி வரும் இங்கே பூர்வம்னா படைக்கப்படும் இந்த இடத்துல பூர்வம் படைக்கும் காலத்தில் அப்படின்னு சொல்லணும் காலத்தில் இதுல வந்து இந்த தமிழ்ல அதை போடவே இல்லை இந்த பூர்வம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தமே கொடுக்கல இல்ல பரமாத்மையா பரமாத்மாத்வயானந்த பூர்ணஹா ஸ்வமாயா ஜூத் பூர்வம் பூர்வம்னா சிருஷ்டிகாலே பூர்வங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சிருஷ்டிகாலே படைப்பு காலத்தில் இதுல நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரும் இந்த காலம்ங்கிறது இதுலப்பா சேர்ந்தது மாயக்குள்ள சேர்ந்ததா பிரம்மத்துல சேர்ந்ததாங்கிறதுக்கு நான் இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயம் பிரம்ம மாயா சம்பந்தா காலஹா அப்படின்னு காலசப்தத்துக்கு பெரியவர்கள் பொருள் சொல்லியிருக்காங்க மாயைக்குள்ள காலத்தை போடுறதா பிரம்மில் காலத்தை போடுறதா ரெண்டுலையுமே போட முடியல காலங்குறத காலம்ங்கிறதே ஒரு மாயை ஒரு காலம்ங்கிறது நம்ம நினைக்கிறோம் காலம்ங்கிறது ஒரு அதிசயமான விஷயம் காலங்கிறது வெளியில் இருக்கா நம்மகிட்ட இருக்கா திருவள்ளுவர் ஆண்டுங்கிறான் அறிஞர் அண்ணா ஆண்டுங்கிறான் இல்லை பிறக்கிற ஆளுக்கெல்லாம் அப்பாவோட ஆண்டு போட்டுக்க வேண்டியதான் ஆகையினால வந்து இது எல்லாம் இந்த இந்த காலத்தை வரையறுக்கிறது எதை வச்சுன்னு வேதமே சொல்றது கலா முகூர்த்தா காஷ்டாஷா ராத்திராஷ்ட சர்வச அர்த்த மாசா சரஷ்ட கல்பந்தாம் காலத்தை பற்றி பேச ஆரம்பித்தா சாஸ்திரமே அது வந்து நிறைய அதுல இருக்கக்கூடிய நுண்ணிய விஷயங்கள் எல்லாம் சொல்லுகிறது ஆ இந்த காலம்ங்கிறத சொல்லுற போது இப்போ பிரம்மன் எப்பொழுது இருக்குன்னு சொல்ல முடியாது மாயை எப்ப இருந்து இருக்குன்னு சொல்ல முடியாது மாயை எப்ப இருந்து ஆரம்பிச்சுதுன்னு சொல்ல முடியாதுன்னா எந்த அர்த்தத்தில் மனசுல சொல்லிட்டு இருக்கோம் காலத்தை மனசுல வச்சுருக்கோம் காலம்னா என்ன காலம்னா என்னென்ன ஏதோ பார்த்தீங்களா ஆறில் ஏழு ஆறு ஏழு ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறோம்ல அதுதான் காலம்னா இது நாம வகுத்துன்னு இருக்கும் உண்மையிலே காலம்ங்கிறது ஒன்று அதிசயமான விஷயம் ஆகையினால் அதை பற்றி பிறகு பேசுவோம் மணி எட்டு ஆயிடுத்து காலம் ஆயிடுத்து நல்ல காலம்ங்கிறது டைம் அண்ட் ஸ்பேஸ் தியரின்னு இருக்குது அதனால இந்த காலம் இடம்ங்கிறத பத்தியே பெரிய விசாரம் இடம்ங்கிறது நாம தான் ஒத்துருக்கோம் காலங்கிறது நாம தான் ஒத்துருக்கோம் அதனாலதான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது காலத்தை நாம் கழிக்கவில்லை காலம் நம்மை கழித்து விட்டதுன்னா ஒரு ஸ்லோகமே இருக்கு காலோன யாத்தா வயமேவ யாதா அதனால காலம்னா என்னங்கிறத பத்தி யோசிச்சுருக்கோம் காலம்ங்குறதே உண்மையிலே இருக்காங்கிறது ஒரு உண்மையில இருக்கா என்ன இல்ல அது வேற விஷயம் அதனால் அது ஆச்சரியமான விஷயந்தான் ஆஹ பிரம்மன் ஒண்ணுதான் இருக்கு மாயினால் அது உலகமாச்சு அதுதான் ஜீவனா இருக்குன்னு இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இன்னும் விளக்கமாக மாலை வகுப்பிலே பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்வாப்த தேகாஜ தட்சிணா மூர்த்தஜே நம ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி